ओम प्रपन्न पारिजाताय कृष्णाय ிாத்தய தோத்திரவேற்றைக்கணையமுதிரா கிருஷ்ணா நம யம் விதோர்ஜுனா திர்டும் தரத்தபர் அர்ஜுனடத்துல விஷர்ஷனத்த பண்ணுறதுக்கான உபாயத்தை சொல்லுகிறார் அது மாத்திரமில்லை விஸ்வரூப தரிசனம் மாத்திரம் இல்லை அந்த விஸ்வரூபம் ஆத்ம சைத்தன்யத்துக்கு அந்நியமில்லை ஆத்ம சைத்தன்யம்தான் விஸ்வரூபமாக மாயாசக்தியினால் காட்சி அளிக்கிறது அப்படிங்கிற உண்மையும் தெரிஞ்சுக்கலாம்ங்கிறது இல்லை அடங்கி இருக்கிறது இந்த ஸ்லோகத்தில் நேற்றைக்கு பார்த்தோம் பகவான் சொன்னதாக இந்த கருத்தை பார்த்தோம் அனன்யபக்தி அனன்யபக்தின்னு சொன்னால் வைராகியத்தோட கூடின பக்தி இறைவன் ஒருவனைத் தவிர வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் குற்றாலத்து உரையும் கூத்தா உந்தன் குறைகளற்கே கற்றாவின் மனம்போல கசிந்து உருக வேண்டுவனேன்னு மாணிக்க வாசகர் பாடின மாதிரி எனக்கு எதுவும் வேண்டாம் நீ வேணும் இதுக்கு பேர் தான் சாத்திய பக்தின்னு பேர் பகவானை ஒரு சாதனமாக வச்சு உலக விஷயத்தையெல்லாம் எனக்கு பணத்தை கொடு பதவியை கொடு புகழை கொடு குழந்தைகளுக்கெல்லாம் அதை வைங்கிறது சாதன பக்தி அது தாழ்ந்த பக்தி ஆனால் அதாவது கடவுளை இன்பமாக நினைக்காம கடவுளுக்கு அந்நியமான பொருள்களையெல்லாம் இன்பமாக நினைக்கிறது கடவுளை இன்பத்தை தருவதற்கு ஒரு கருவியாக நினைக்கிறது அது அறியாமையினுடைய விளைவு கடவுளை பற்றி சரியாக அறியாததுனால அப்படி பக்தி பண்ணுகிறார்கள் அது மூடபக்தின்னு தான் சொல்லணும் மூடபக்தின்னா என்ன இறைவனை பற்றிய உண்மையை அறியாமல் இறைவனிடத்திலே பக்தி செலுத்துவது பக்தி செலுத்துறது அதுவும் லௌகிக விஷயங்களுக்காக பக்தி செலுத்துறது அதைத்தான் நாம் மூடபக்தின்னு சொல்லணும் கடவுளே இன்ப வடிவானவர் இன்பமே உருவானவர் என்று அவரை சார்ந்து பக்தி பண்றதற்கே அது சாதன பக்தி இல்லை சாத்திய பக்தி அதற்கு சித்த பக்தி என்று ஒன்று இருக்கிறது அதையும் கூட இந்த இடத்துல ஆதிசங்கரர் சொல்லுகிறார் அனன்யா பக்தியா என்று சொன்னால் அனன்யான் அபுத அதாவது தனக்கு அந்நியமாக இறைவன் இல்லை அப்படிங்கிற தெளிந்த அறிவே பக்தி தன்னிடத்தில் இருக்கிற அன்பு இயல்பானது பிரிக்க முடியாத பிரிக்க முடியாத அன்பை பக்தி என்றும் அனநிய பக்தி என்று சொல்லும் பொழுது அனநிய ஜான பக்தி இறைவன் உண்மையில் எனக்கு அந்நியமானவன் இல்லை ஆறாவது அத்தியாயத்திலே பார்த்தோம் நாம தியானத்தினுடைய பயனாக பார்த்தோம் யோமாம் பஷ்யதி சர்வற்ற சர்வஞ்சமயி பஷ்யதி சர்வபூதமா ஆத்மானம் சர்வபூதா நிச்சாத்மனி சர்வபூதஸ்திதம் யோமாம் பஜத் தேகத்துவமாஸ்திதா இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் பார்த்தோம் தன்னில் எல்லாவற்றையும் எவன் காண்கிறானோ எல்லாவற்றிலும் தன்னையே காண்கிறானோ இறைவனில் எல்லாவற்றையும் எவன் காண்கிறானோ எல்லாவற்றிலும் இறைவனை எவன் காண்கிறானோ எல்லாவற்றிலும் இருக்கின்ற ஒரே மெய்ப்பொருளை எவன் உணர்கிறானோ இப்படிலாம் அங்கே சொல்லப்பட்டது அப்பேற்பட்ட அனநிய பக்தின்னு சொன்னால் அனன்ய ஜானம் அனன்ய ஜானம் இருக்கிறவனுக்குத்தான் அதாவது அத்வைத ஜானந்தான் இங்கே அனன்ய ஜானம்னு சொல்லப்படுகிறது அனன்ய பக்தி இஸ்இக்குவல் டு அத்வைதானம் அப்படின்னும் அர்த்தம் பண்ணப்பட்டிருக்கிறது நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா கடவுளை தவிர நமக்கு வேறு ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிற வைராகியபூர்வகமான ஈஸ்வர பக்தி அது துவைத பக்தி கடவுள் வேறு நான் வேறு நான் சிறியவன் இறைவன் பெரியவன் என்கின்ற எண்ணத்தோடு பண்ணுறது ரெண்டாவதாக சொல்கிறது வந்து பெரியவன் சிறியவன்கிறதுலாம் உண்மை இல்லை இருக்கிறது ஒரு பொருள் தான் அப்படிங்கிற அறிவோடு இருக்கிறது இது அத்வைத சித்தாந்தத்தில் சொல்லப்படுகிற விஷயம் எப்படி இருந்தாலும் நாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா இத்தகைய இந்த பிரபஞ்சத்தை விருப்பு வெறுப்பு இல்லாமல் பார்க்கணும்னு சொன்னால் இந்த ஜானம் நமக்கு வேணும் நாளை தொடர்ந்து நாம் கருத்துக்களை படிக்கலாம்